ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நமஸ்ரீஷாய அய மோஷ அர்ஜுன तत्वमिच्छामि भगवान श्री சாபாஹோ தாமித்துஷூதனீகிருஷ்ணருடைய அனுகிரகத்தினாலசருடைய பரிபூர்ண அனுகிராலியம் ஆதிஷங்கரவாதருடைய அனுகிரகத்தினாலையும் சத்ருநேயிராலையும் பதினேழு அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கு நாம் அர்த்தம் பார்த்துருக்கோம் கற்பவை கற்போம் என்கிற தலைப்பிலே தொடங்கப்பட்ட இந்த கீதா சாஸ்திர சுருக்கமான ஒரு விசாரமானது பதினெட்டாவது அத்தியாயத்திலே இப்பொழுது வந்திருக்கிறது இந்த அத்தியாயத்தோடு கீதா சாஸ்திரம் நிறைவு பெறப்போகிறது எழுபத்தெட்டு ஸ்லோகங்கள் அடங்கியது இந்த அத்தியாயம் இதற்கு மோக்ஷந்யாச யோகம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது யோகம்னாலே தலைப்பு மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய சந்யாசம் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் ஆ ஞான கர்ம சந்நியாசம்னு நாம் நாலாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் அஞ்சாவது அத்தியாயத்துக்கும் சந்நியாச யோகம்னு தான் பேர் சந்நியாசம்ங்கிறது கர்ம சந்நியாசம் ஞான சந்நியாசம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுன்னு இருக்கோம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் விட்டுவிட்டு வேதாந்தத்தை படித்து ஞானத்திலேயே நிலைச்சிருக்கிறது அப்படிங்கிறது கர்ம சந்நியாசம் ஞானத்தினால தன்னுணர்வை நீக்கிவிடுறது அறிவால தன்னுணர்வை நீக்கிவிடுவது மெய்யறிவை பெற்று அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால அகம் ஜீவோஸ்மி அப்படிங்கிற எண்ணத்தை அடியோட நீக்கிவிடுறது இதுதான் ஞான சந்நியாசம் சன்னியாசம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற அறிவை பெறது தான் சந்யாசம் கூட சொல்லலாம் ஆகவே மோக்ஷந்ந்யாசம் அப்படின்னா மோக்ங்கிறது தான் டாபிக்கே எதனால மோட்சம் அப்படிங்கிறது விஷயம் இங்கே பல அத்தியாயங்களில் சொல்லியிருந்தாலும் இங்கே எல்லாவற்றையும் சுருக்கி இந்த கீதா சாஸ்திரத்தை உபதேசம் பண்ண போகிறார் பகவான் கீதாசாஸ்திரத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டால் சமஸ்த வேதார்த்தந்தான் எல்லா வேதங்களுடைய சாரந்தான் கீதா சாஸ்திரத்தோட அர்த்தம்னு ஆச்சாரியர் கீதாபாஷ்யத்தினுடைய உபோத்காத்தம் இன்ட்ரடக்ஷன்லேயே முகவரியிலேயே சொல்லியிருக்கார் சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம் கீதா சாஸ்திரம்னு சொல்லியிருக்கிறார் ஆக எல்லோரும் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பதற்காகத்தான் இந்த சாஸ்திரோபதேசம் அர்ஜுனனுடைய துக்கத்தை பகவான் இந்த ஞானோபதேசத்தினால போக்கியிருக்கிறார் நமக்கும் துக்கத்துக்கு காரணமான அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதாக இந்த சாஸ்திரம் அமைந்திருக்கிறது இந்த பதினெட்டாவது அத்தியாயத்தில் இன்னும் விட்டுப்போனதெல்லாம் எதா இருந்தாலும் அதை சொல்லி பூர்த்தி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த அத்தியாயத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்ததோட சாரங்கள்லாம் அடங்கி இருக்கிறது முதல் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட இன்ட்ரடக்ஷன் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட சுருக்கமான விஷயங்கள் அதுக்கு பிறகு விளக்கமாக சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் வகுத்து தொகுத்து சுருக்கமாக இங்கே உபதேசம் பண்ணப்படுகிறது அது மாத்திரமில்லை இதுக்கு முதல் அத்தியாயத்தில் மூன்று வகையான ஸ்ரத்தை மூன்று வகையான மூன்று வகையான யஜ்ஞம் மூன்று வகையான தபஸ் தானம் அதில் சாத்திகமானது என்னங்கிறதெல்லாம் நாம பார்த்துட்டோம் ராஜச தாமசத்தை எல்லாம் விடணுங்கிறதுக்காகவும் சாத்திகத்தை சீகரிச்சுக்கிடுங்கிறதுக்காகவும் தான் அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சிட்டோம் இப்போ தியாகம் ஞானம் கர்ம கர்த்தா இன்னும் பல விஷயங்களை சுகம் போன்றவற்றை எல்லாம் பகவான் மூணு மூணா பிரிக்க போறார் அப்புறம் மோக்ஷத்தை அடைய விரும்புகிறவனுக்கு மேலும் சுருக்கமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்களை எல்லாம் சொல்லி பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார் பகவான் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சந்நியாசத்துக்கும் தியாக சப்தத்துக்கும் தெளிவான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறான் பகவான் இதை சொல்லியிருக்கார் மூணாவது அத்தியாயத்திலே அர்ஜுனன் கேட்டான் ஜியாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்த்தனா தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி கேசவ அப்படிங்கிற ரெண்டு ஸ்லோகத்தில் அங்கே சொல்லியிருக்கான் கேள்வி கேட்டிருக்கான் அர்ஜுனன் அதுக்கு பகவான் சொல்லியிருக்கார் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்குது ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம் சொன்னார் இருந்தாலும் தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக ஞான கர்ம சந்நியாசத்தையும் சொன்னார் அதெல்லாம் நான் இன்னும் வகுத்து சொல்கிறேன் உங்களுக்கு சந்நியாசம் கர்ம நாம் கிருஷ்ண புனர் யோகம் சம்சசின்னு அஞ்சாவது அத்தியாயத்திலையும் கேள்வி கேட்டான் தொடங்குற போது பல இடங்கள்ல பகவான் விளக்கம் சொல்லியிருந்தாலும் இன்னும் அர்ஜுனனுக்கு அதுல ஒரு தெளிவு தேவைப்படுகிறது பொதுவா தியாகம்னு சொன்னா கர்ம பலன தியாகம் பண்றது சன்னியாசம்னா கர்மத்தையே தியாகம் பண்ணிடுறது அப்படின்னு பொதுவா ஒரு வியவஸ்தாலும் இந்த சந்தேகம் போகணுங்கிறதுக்காக அர்ஜுனன் கேட்கிறான் அதாவது கர்ம பலன சந்நியாசம் பண்றது தியாகம் என்றும் கர்மத்தையே தியாகம் பண்ணுவது சந்நியாசம் என்றும் பொதுவாக நாம புரிந்து கொள்ளுகிறோம் தொடர்ந்து நாம நாளைக்கு படிக்கலாம் அர்ஜுன உவாச்சியாசிய மகாபாஹோ தத்துவமிச்சாமி வேதித்தும் தியாகசியேஷ பிசக் கேசிஷன எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீத்தை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு